வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அல்பேனியா தனக்குத்தானே குடியரசு நாடாக அறிவித்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது சிங்கள திரைப்படமான கடவுணு புரண்டுவ என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது அணுசக்தியாலான நீர்மூழ்கி கப்பல் USS நாட்டிலஸ் ஐக்கிய அமெரிக்காவில் வெள்ளோட்டம் விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திரிபுரா மேகாலயா மணிப்பூர் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் தனி மாநிலங்களாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வர்த்தக ரீதியிலான கான்கோர்ட் விமான சேவை லண்டன் பஹ்ரீன் மற்றும் பாரிஸ் ரியோ ஆகிய வழித்தடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க காவல் படையினர் சுமார் 4.300 நான்காயிரத்தி கிலோகிராம் கொக்கையின் பொருளை ஒரு கப்பலில் இருந்து கைப்பற்றினர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்கா அனுப்பிய மெர்கரி விண்கலத்தில் சாம் என்கின்ற பெண் குழங்கு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கா அனுப்பிய மார்ஸ் ரோவர் ஸ்பிரிட் எனப்படும் செவ்வாய் ஆராய்ச்சி கருவி தகவல் தொடர்பை துண்டித்து கொண்ட போதும் தண்ணி இயக்க முறையில் அது சரி செய்யப்பட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி மீண்டும் தொடர்புகள் பெறப்பட்டன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் பிஎஸ்எல்வி சி பத்து ராக்கெட் மூலம் இஸ்ரேல் நாட்டு செயற்கைக்கோளான டெக்சார் என்னும் உளவு செயற்கைக்கோள் விண்வெளியில் செலுத்தப்பட்டது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் தயாரிப்பான இந்த செயற்கைக்கோள் ஏறத்தாழ ஐநூற்றி எண்பது உயரத்தில் பறந்தபடியே பூமியில் நாலு அங்குல அளவு உடைய பொருளை கூட துல்லியமாக கண்காணிக்கும் திறன் கொண்டது இந்த நவீன செயற்கைக்கோளின் எடை முன்னூற்றி கிலோ ஆகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிராம் பனிரெண்டாம் ஆண்டு கொன்ராட் ஏமெல் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால் ஆலன் மைக்ரோசாப்ட் நிறுவனர்களில் ஒருவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விளாடிமிர் லெனின் மார்க்சிய புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஷ் பிகாரி போஸ் இந்திய செயல்முறையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜார்ஜ் ஆர்வெல் இந்திய ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சு வித்யானந்தன் தமிழறிஞர் பேராசிரியர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சொக்கலிங்க பாகவதர் தமிழ் திரைப்பட நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே